ஷணோனா பீவன் மூய மாயா பரமம்மைய ோ விஷ்ராமவிஜவிஷன் பிரசியோஸ் பிபன் ஜோதிஷாஸ்வேனோம் பிரபைத் अपदेकं धर्म அகதி ஜகதி அப்பதவிஷயிரா முபயத்திரோஸ்னோத்தரம்ூத்தனாலோக்கமவிரதனே காருாராத்தமர்லம் பூத்தேதோ ஹம் பூஜ்யம் பரமருமம் பாதைர்னோஸ் மாண்டூக்கிய உபத் அலாதவது சிதி கௌடபதாச்சாரியர் அவிவாதமான அதுவைத்தம் என்று சொன்ன அவிவா அத்வைதானிவாத ஜரிதம் விவாத அத்தீதம் விவாதம் பண்றோன்னு வச்சுப்போம் வாதம் பண்ணி ஜெயிச்சா அகங்காரம் தடிச்சு போகும் வாதம் பண்ணி தோத்தா அகங்காரம் புண்ணாய்டு ஹர்டுங்கிறாங்க இல்லையா ஆங்கிலத்தில் ஹர்ட் ஆயிடு ஆ சாஸ்திரே வாதிபயம் அப்படிங்கிறார் பர்தர் போகே ரோக பயம் ரொம்ப என்ஜாய் பண்ணால் எதாவது வியாதி வந்துடும் கொஞ்சம் தயிர் சாதம் அதிகமாக சாப்பிட்டா தகராறு போகே ரோகபயம் நல்ல குலத்தில் உத்தமமான குலத்தில் இருந்தோன்னு வச்சுங்களேன் யாராவது தப்பு போயிடுவானோ நம்ம குலத்தில் நம்ம பேர் கெட்டு போயிடுமோன்னு குலே ஸ்யுதி பயம் பணம் இருந்தா கவர்மெண்ட் கிட்ட அரசியல்வாதிகள்ட்ட இருந்து எந்த நேரம் வேணாலும் கேட்பான் கொடுக்கலன்னா அப்புறம் நடக்கிறதே வேற சுத்தி சுத்தி பேசுவோம் இல்லாட்டி சுத்தி பேசுவான் கத்தி கத்தி பேசுவோம் இல்லாட்டி கத்தி பேசுங்க இது மாதிரி எதா சொன்னால் போகே சுத்தி பயம் குலே சுலே போகே ரோகபயம் குலே சித்தி பயம் வித்தே நிருபாலா பயம் மானே தைன்யபயம் நம்ம பெருமையோடு வாழ்ந்துட்டால் நமக்கு ஏழ்மை வந்துடுவோம் பயமாக இருக்குமா எங்கேயும் வரக்கூடாதே திடீர்னு எல்லாம் பணப்பழக்கம் நல்லா இருக்கிற காலத்தில் இருந்துட்டு திடீர்னு பழம் நல்லா புழகிட்டு இருக்குது திடீர்னு பணம் பழங்காமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ ஏழ்மையில வந்துடக்கூடாது வந்துடுவோம் பயமாக இருக்குமா அப்படின்னு நிறைய பயம் சொல்கிறார் அதில் ஒரு பயம் என்னன்னா சாஸ்திரே வாதி பயம் சாஸ்திரம் படித்தா இன்னொரு சாஸ்திரம் படித்தவன் நம்ம நம்ம படிப்பை வந்து நம்ம நம்ம கிட்ட வாதத்துக்கு வந்து நம்ம கொள்கையை அடிச்சுடுவானோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குமா அந்த பயம் எல்லாம் போகணும்னா என்ன பண்ணணும்னா எல்லா சாஸ்திரத்தையும் ஒரு ஒரு பார்வை பார்த்துடும் எல்லாம் பார்த்து இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அதில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன நம்முடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாம் தெரிஞ்சு நமக்கு ஒரு கன்விக்ஷன் வரணும் இல்லையா ஒரு உறுதி வரணும் அதற்காக வேண்டி கௌடபாதாச்சாரியார் இந்த துவைத்த மத குரூப்பில் பிரசித்தமாக இருக்கிற ரெண்டு பேரை எடுத்துட்டார் அசத்காரியவாதி சத்காரியவாதி இந்த சாங்கியர் சாங்கியர்கள் நையாய்கர்கள் சாங்கிய மத்தான் சாங்கிய யோகம் மத்தம் ரெண்டும் சேர்ந்து ஒன்று தான் நியாய வைசேஷிகம் இந்த இடத்துல அவங்க இந்த ரெண்டு குரூப்பும் இப்படி இருக்கு சத்காரியவாதா குரூப் அசத்காரியவாதா குரூப் எத்தனையோ பேர் இருந்தாலும் இவங்களை முக்கியமாக எடுத்துக்கிறோம் ஏன்னா இவங்க ரொம்ப பிரசித்தமாக இருக்காங்க இவர்கள் இருவரும் மிக பிரசித்தமானவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு பதில் சொன்னால் எல்லாருக்கும் பதில் சொன்ன மாதிரி அது மாத்திரம் இல்லை அவர்களே ஒருவர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தா அவர்களே ஒருவருக்கொருவர் இவருடைய கருத்து தவறுன்னு அவர் சொல்றார் அவருடைய கருத்து தவறுன்னு இவர் சொல்றார் அதை பார்த்தோம் நாம நாம என்ன சொன்னார் அவிவாதம் நிபோத அவர்கள் வந்து ஒருவருக்கொருவர் அப்படி பேசுறத பார்த்து அவர்கள் இப்படியே நம்மளுடைய சித்தாந்தத்தை மறைமுகமாக நிரூபணம் பண்ணுகிறார்கள் அஜாத்தின் தைகி அனுமோதாமகே வயம் நாம் அவர்கள் சொல்லுவதற்கு தலையாட்டுகிறோம் ஆமாம் என்கிறோம் சரி என்கிறோம் காரணம் எங்களுடைய கருத்தைத்தான் நீங்கள் இருவரும் நிரூபிக்கிறீர்கள் என்று நாம் அனுமதிக்கிறோம் ஆகவே அவர்கள் எப்படின்னா விவதாமோ நத்தை சார்த்தம் அவர்களோடு நாம் விவாதம் பண்ணவில்லை அவிவாதம் நிகோதத்தை சொன்னார் அப்புறம் நம்ம சித்தாந்தத்தை ஆரம்பித்தார் அவர்கள் பிறப்பற்ற பிறப்பற்ற ஆத்மாவுக்கு பிறப்பை இருப்பதாக கருதுகிறார்கள் பிறப்பை விரும்புகிறார்கள் அந்தவாதிகள் துவைதிகள் பிறப்பற்ற ஆத்மாவுக்கு பிறப்பை விரும்புகிறார்கள் பிறப்பு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தோன்றாத பரம்பொருள் தோன்றுவதாக சொல்ல வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் தோன்றாதது அழியாதது தோன்றாததும் அழியாததுமாகிய பரம்பொருள் எப்படி தோன்றி அழிகின்ற நிலையை அடைய முடியும் காலம்பிரதி சொல்லலை புதுசையும் தோன்றாத அழியாத பரம்பொருள் எப்படி தோன்றி அழிகின்ற நிலையை அடைய முடியும் ஒரு அழியாதது அழியாதது அழியாது அழிவது அழியாது நீங்க போட்டுக்கணும் அழியாதது அழியாது அழிவது அழியாத நிலைக்கு போகாது அழிவது அழியாததாக இருக்காது அழியாதது அழிவதாக ஆகாது அப்படி சொல்லுங்க அழியாதது அழிவதாக ஆகாது அழிவது அழியாததாக ஆகாது போட்ட ஏனென்றால் யாண்டும் ஒரு பொருளுடைய இயல்பு வேறொரு இயல்பாக மாற முடியாது ஒரு பொருளின் இயல்பு அப்படியே இருப்பது ஒரு பொருளின் இங்கே ஞாபகம் இவர் மனசுக்குள்ள வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரம்ம லட்சணங்களை மனசில் வச்சுட்டு இருக்க மறந்துடாதீங்க கௌடபாதாச்சாரியார் வேதாந்த சாஸ்திரத்தில் என்னது நம்ம மாண்டவீக்கிய பாஷையிலேயே சொல்லிடுறோமே அதிருஷ்டம் அவ்வகாரியம் அக்ராஹியம் அலட்சணம் அச்சித்யம் ஏகாத்ம பிரத்தேய சாரம் அது ரொம்ப முக்கியம் ஏகாத்ம பிரத்திய சாரம் பிரபஞ்ச உபசமம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்னியே ச ஆத்மா சவி அது மனசுக்குள்ள இருக்கு அந்த மந்திரத்துக்கு தான் அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம் கடைசியில் மந்திரத்தை மறந்துட்டோம்னா போச்சு இவ எதுக்கா இவ்வளவு நேரம் என்னது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அஜாதஸ்ய ஜாதஸ்யா இப்படி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு ஜாதி மிச்சந்தி எப்படி இப்படி திரும்ப திரும்ப சொல்றாரு அப்படின்னா மந்திரங்க இருக்கு அதை மறக்கவே கூடாது அந்த மந்திரத்துடைய ஆழந்தான் இதெல்லாம் ஆக பிரகிருத்தேர் அந்நதாபாவோ ந கத்தஞ்சித் பவிஷத்தின்னு சொன்னவர் என்ன சொன்னார் கடைசியாக இயல்பாகவே அமிர்தமாக இருக்கக்கூடிய யாண்டும் அழியாத பரம்பொருள் யான் தர்மங்கிறது பரம்பொருள்னே எடுத்து விட்டேன் யாண்டும் அழியாத பரம்பொருள் ஆத்மா அழிகின்ற நிலையை அடையுமானால் அழிகின்ற நிலையை அடையுமானால் மறுபடியும் அழியாத நிலையை அடையுமானால் அப்படி போடலாம் அமிர்த என்னாச்சு மர்த்தியதாம் கட்சதி அப்புறம் மறுபடியும் என்னாச்சுன்னா கிருத்தக்கேன அமிர்தோத்து கிருத்தகேன கர்மனா அமிர்தோத் ஆஹ் அமிர்தம் எப்படி அமிர்தமாச்சு தெரியல எப்படி பிறந்தது தெரியல அமிர்தம் என்னச்சு அஜம் ஜாத்தம் அஜகா ஜாத்தா ம அமதமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து வச்சுங்களேன் அஜி மரணம் பரன் கர்ம அமதம் ஆப்னோ கமணா கிருத்தேன அமதம் ஆப்னோதி கதம் அப்புறம் திரும்ப அமதத்துவம் மறுபடியும் வருமா வராத ஒன்றும் குழப்பாதப்பா ஸ்தாஸ்தி நிஷ்டலாக ஆக இது அந்த அமிர்தம் நித்தியமாக இருக்காதுலாம் சொல்றோமே அதெல்லாம் நடக்காது நித்திய அமிர்தத்துவமா இருக்காது அது அனித்திய அமிர்தத்துவம் அனித்திய அமிர்தத்துவம் மிருத்தமா அமிர்த்தமா அது மிருத்தம்தான் அதனால இந்த மாதிரி சொல்லாதே சொல்லிவிட்டார் அது மேலும் விளக்கி சொல்றார் அந்த பிரகிருத்திங்கிறத பற்றி விளக்கி சொன்னார் அதை பார்த்தோம் காலையில் பிரகிருதி யா ஸ்வபாவம் ந ஜாதி அக்னி உஷ்ணவத்து சவித்ரு பிரகாஷவத் எதுபாவத்தை விடவே விடாதோ இன்ட்ரென்சிக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் அது ஒருபொழுதும் எங்கும் ஒருபொழுதும் மாறாத தன்மை உடையது நெருப்பில் சூட்டை போல இந்த பிரகிருத்தியவே நாளாக பிரிக்கிறார் சாம் சித்திக்கி இதோடுதான் காலம்பரம் முடிச்சோம் சாம் சித்திக்கின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா பிறக்கிற போதே சித்த புருஷனாக பிறகுறான் சில சக்தியோட பிறகுறாங்க சில பேர் ஏதோ ஜென்மாந்தரங்களில் பண்ணின புண்ணிய விசேஷங்கள் தபஸ் சாதனைகள் அதன் காரணமாக சில பேர் பிறக்கிற போதே கையிலேருந்து ஏதோ சாமான்லாம் வருது இப்படின்னா போறோம் அீபூதியாக கொட்டுறது என்ன இப்படின்னா லிங்கமாக வர்றது இப்படிங்கிறார் என்னமோ வர்றது நான் பார்த்துருக்கேன் சில பேருக்கு இதெல்லாம் சும்மா இப்படி தட்டுவர் ருத்ராட்சமாக கொட்டும் சும்மா இப்படி தட்டுவர் ருத்ராட்சமாக கொட்டும் இதெல்லாம் வந்து சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு நிறைய அது எப்படி வர்றதுன்னு தெரிஞ்சிக்க முடியாது நீங்கள் அதுக்குள்ள காரியம் பண்ணால் தெரியும் நம்ம அதெல்லாம் பண்ணணுமா கடைசியில் அதுவும் நிச்சயம் தெரிஞ்சுக்கணும் இது போது பண்ணாட்டே ராமகிருஷ்ண காலனா கொடுத்தா ஓடக்காரன் இங்கிருந்து அக்கறையில கொண்டு விட்டுடுவான் இதுக்கு போய் தண்ணியில நடக்கிறதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் தபஸ் பண்ணி ஆகணும் ஓடா போ தண்ணியில நடக்கிறதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் தபஸ் பண்ணி ஒரு சித்தி வந்து எடுத்தா என்னன்னா தண்ணி மேல நடக்கலாம் நீர் மேல் நடக்கலாம் கணல் மேல் இருக்கலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் பெரிய யானையவே இப்படி வானினா வரும் உட்காருன்னா உட்கார் எல்லாம் ஒரு டைப் ஆஃப் சித்தி சாம் சித்திக்கு இது பான் பவர் குறக்கிற போதே இந்த சக்தி சில பேருக்கு இருக்குது பூமிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு சில பேருக்கு இந்த சில கம்பி இரும்பு கம்பியை கொடுத்துட்டிங்கன்னா தேங்காய் இரும்பு அவங்கள கையில் சுற்றுவது அது எப்படி சுற்றுறதுன்னு நமக்கு தெரியாது இந்த இடத்துல தண்ணி இருக்கும்பா இரும்பு கொடுத்தா சரி இரும்பு கொடுத்தாலோ தேங்காயை கொடுத்தாலோ அது அவங்களுக்கு சுத்துறது நீங்கள் எதை எடுத்து பாருங்க நீங்கள் தான் சுத்தணும் எல்லாருக்கும் அது இருக்காது அப்போ இதை வந்து பவர்ஸ் பிறக்கிற புதை இருக்குது பூமிக்குள்ள எங்கே பெட்ரோல் இருக்கு எங்கே வந்து ரத்தனங்கள் இருக்கு புதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க இங்கே கூட வந்து எங்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க இந்த நிதி தோண்டி பாருவோம் சொன்ன இந்த தட்சிணாமூர்த்தி பழைய வச்சிருந்தோமே அதுக்கு கீழே பெரிய புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார் இவர் சொன்னார் நம்பி நான் குழிய தோண்டி நான் சொன்னேன் புதையலுக்கு கீழே கீழேதான் பெரிய புதையல் இருக்கு மகா புதையல் அந்த புதையலே போறோம் இந்த புதையலை யாரு நான் இது பண்ணுவார் எதுவும் சொல்றார் அவர் போய் அவர் சொல்ற வார்த்தை நமக்கு விசுவாசம் வரணுமே வரல நம்ம அதை பண்ணவும் இல்லை சொல்லி வைக்கிற கடைசியில வந்து ஆளை விட்டு தோன்றினது பெரிய புதையில் இருக்கு அவர் இதுக்கு முன்னாடி எங்க ஒரு மூணு இடத்துல பார்த்து அங்க சொன்னேன் இருந்ததுன்னு சொன்னார்னா சரி தோண்ட சொல்லலாம் இவர் ஏற்கனவே மூணு நாலு இடத்துல சொல்லி இருக்கார் சொன்ன இடத்துல எல்லாம் உண்மையிலேயே இருந்தது அப்படின்னு சொன்னா தோண்ட சொல்லிருக்கேன் தோண்ட கடைசி கவர்மெண்ட் வந்துடும் ஆசிரம் முழுக்க என்னன்னா நீ வேற எங்கயா போ எங்கயா போ இந்த இடம் முழுக்க நாங்கள் எடுத்துட்டு தோண்டுவாங்க சொல்றேன் அப்போ வந்து இது பிறக்கிற போதே சில பேருக்கு அந்த சக்தி இருக்கு சாம்சித்திக்கு அது மாறாதம் அது கடைசி அது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அது அது மாறாது பிரகிருத்தது அது ஒரு பிரகிருதிப்பா அது ஸ்பெஷல் பிரகிருதி இரும்பெல்லாம் திங்கிற பிரகிருதி அது குறைக்கிறது வந்து இரும்பைத்தான் சாப்பிட்டு பந்த உடனே பென்சிலை முழுங்கி விட்டான் அப்புறம் அதை பேனாவை சாப்பிட்டா அதை சாப்பிட்டா இரும்பை சாப்பிட்ற பிரகிருதி இப்படிலாம் இருக்கு இல்லையா அது மாதிரி அந்த பிரகிருதி எப்பவும் அப்படிதான் சுவாபாவிக்கி சுவாபாவின்னா நெருப்பில் உஷ்ணம் போல அதுக்கு ஒன்னொன்றுக்கு திருஷ்டாந்தம் சொல்லுற ராதிசங்கர சாம் சித்தி சொன்ன என்ன சமய்சி சமய்சி சம்சித்தி திரா சாம் சித்திக்கு சித்தாநிமா பிரக்தி சூதவிஷியாலோகிநாதி அவர்களுக்கு தில பேருக்கு என்னென்னா எல்லாம் நடக்க போறதெல்லாம் முன்னாடியே சொல்லி நம்மள திண்டாடமாக இல்லாடி சந்தோஷமும் படுத்தலாம் ஆனால் பெரும்பாலும் இந்த இஎஸ்பிங்குறாங்க பாருங்கள் எக்ஸ்ட்ரா சென்ஸ் பர்செப்ஷன் சில பேர் அதோடய பிறந்திருக்காங்க நடக்க போகிறதெல்லாம் முன்னாலே சொல்லிடுவான் அதுதான் அவரு சொல்கிறார் எதா பூத பவிஷ்யத் காலையோரப்பி நடந்ததையும் சொல்லுவான் நடக்க போகிறதையும் சொல்லுவான் அந்த சக்தியெல்லாம் சில பேருக்கு இருக்குது யோகிகளுக்கு அந்த பவர் இருக்கு அதெல்லாம் அந்த பவர் அவர்களுக்கு ஸ்வாவம் அது மாறாது என்ன நெருப்புல உஷ்ணம் போல சுவாபவிக்கி அது சொல்ற சாம்சித்தி பிரகிரு சகஜா பிரகிருத்தம் இதுவும் கூடவே பிறந்ததுங்கிற அர்த்தம் தான் இதுக்கு ஆதிசங்கர் கொடுக்கிற உதாரணம் என்னன்னா பறவைக்கு ரகைகள் இருந்து பறக்கிற மாதிரி பறக்கிறதுங்கிறது சொல்ற தசா சுவாபாவி திரவிய ஸ்வபாவத்தகா ஏவ யசா அக்னியாதீனாம் உஷ்ண பிரகாஷாதி லட்சணா சாபி கால காலாந்தரே விபிச்சரதி ஒரு காலத்துலையும் நான் சொல்றது என்னென்னா இந்த யோகிகளுக்கு எப்பவும் இருக்கும் முன்னாலேயும் இருந்தது இப்போ பின்னாலேயும் இருக்கும் அப்படி சொல்கிறார் யோகிகளுக்கு இந்த பவர் இருக்கு யோக யோக சக்தி அது முன்னாலே இருந்தது இப்பவும் இருக்கு இனியும் இருக்கும் மூணு காலத்திலையும் இருக்கும் நெருப்புக்கு உஷ்ணம் அன்னைக்கும் பிரகா உஷ்ணம் பிரகாசம் அப்பவும் இருந்தது இப்பவும் இருக்கு இனியும் இருக்கும் அதே மாதிரி சகஜாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சகைவ ஜாதா யதா பக்ஷாதீனாம் ஆகாச கமனாதி லட்சணா பக்ஷிகளுக்கெல்லாம் வந்து ஆகாசத்தில் பறக்கிற சக்தி முன்னாலேயும் இருந்தது நம்ம தாத்தா காலத்திலையும் இருந்தது இப்போ இருக்கு இனியும் வருங்காலத்திலையும் இருக்கும் லக்ஷணம் அந்யாபி யாக்காட்சித்து அக்ருத்தா அக்ருத்தான்னா என்ன அர்த்தம்னா நம்ம உண்டாக்கில் இப்போ தண்ணீர் ஓடுகிறது தண்ணீர் ஓடுகிறது இது என்ன பம்பா பண்ணிட்டு இருக்கோம் ஆற்று தண்ணி போயிட்டே இருக்கு அது பள்ளத்தை நோக்கி போய்கொண்டு அது ஒண்ணு பண்றது பள்ளத்தில் இருக்கிறது மேல ஏற்றா கிருத்தா அது பண்ணினாத்தான் போகும் மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு நீர் பாய்வது இயற்கை அது இயல்பாகவே இருக்கிறது ஆக பிரகிருதி நான்கு வகைப்பட்டதுங்கிறார் சாம்சித்தி பிரகிருதி சுவாபாவிகி பிரகிருதி சகஜா பிரகிருதி அகிருத்தா பிரகிருதி இது பிரதி விேயாஸ் நகாதிபழும் அது மாட்சாதி ஆஹ நான் விேயே மிதலிக்குவாடி வகதி நியாந்த பொய்ய பிரச்சத்தை வுகிகமான வலையே பிரகி வந்து இன்னொன்னா மாறுறதில்லைங்கிற போது அஜஸ்வாவே பரம அமிர்தி இந்த பிரகிருயே இந்த லௌகிமான பிரகதியே மாறாத போது அலௌகிமான அதிரசியமான அந்த பிரம்மன் அஜம் அஜம் அமிர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் மாறுவார் என்று சொல்ல வேண்டுமா மாறுவாரா அப்படின்னு அடித்தான் மாறுவாரா ஒரு பொழுதும் இதுவே மாறாதுங்கிற போது அது மாறாதுன்னு புரிஞ்சுக்க வேண்டாம் மண்டு அப்படிங்கிறார் மாதிரி சொல்றாரு அந்த பாஷையில் இருக்குது இதுவே மாறுறதில்லை அப்புறம் அது மாறாதுங்கிற சொல்லணுமா என்ன மாறவே மாறாது பரமார்த்த வஸ்து அஜஸ்வபாவே அஜம் ஒரு நாளும் ஜம் ஆகுமோ அதான் நமக்கு தாத்யம் அஜாத்திய தர்மசிய ஜாதி பிறப்பை கருதுவது தவறு பிறவாதது என்றும் பிறவாது பிறந்துள்ளது என்றும் இருக்காது எப்படி பிறந்தது பத்தி ஆராய்ச்சிக்கு சாங்கியா தியரி நையாய்கா தியரி நம்ம தீரி அப்புறம் வந்து நாஸ்திகர்களுடைய தியரி நாஸ்திகர்கள் படைப்பை பற்றி எப்படி பேசுகிறார்கள் ஆஸ்திகர்கள் படைப்பை பற்றி என்னென்னா ரெண்டு குரூப் சொல்லியிருக்கோம் இல்லையா நாஸ்திகனுக்கும் உலகம் இருக்கு ஆஸ்திகனுக்கும் உலகம் இருக்கு இப்போ இந்த உலகம் எப்படி வந்ததுங்கிறது நாஸ்திகனும் சொல்லி ஆஸ்திகனும் சொல்லி விளக்கம் சொல்லி நமக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கு இந்த உலகம் எப்படி வந்தது வந்ததுங்கிற கேள்வி பெரிய கியூரியாசிட்டி இருக்கு நான் உன்னால என்னவா இருந்தேன் எப்படி நடுப்புற வந்தேன் போலத்துக்கு பிறகு என்ன ஆக போறேன் இது உண்மையா பொய்யா இது பெரிய கேள்வி தொடர்ந்து கொண்டே இருக்கு ஆக இந்த அடிப்படையில் இதை சொல்றார் அவர் இப்ப நம்ம இன்னும் அந்த இன்னொரு ஸ்லோகத்தோடு தான் இது முடிய போகிறது இதெல்லாம் சித்தாந்தம் பிரகிருத்தி விக்னேஷா அர்த்த இந்த பிரகிரு புரிஞ்சுக்கோ பிரகிருர் அந்நாப ந கதஞ்சித் பவிஷ்ய அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்கி சொல்லியிருக்க அதுக்கு விளக்கம் தான் இது பிரகிருர் அந்நியா பாவோ ந கதஞ்சித் பவிஷ்ய விளக்கந்தான் ஒன்பதாம் ஸ்லோகம் பத்தாம் ஸ்லோகத்தை படிக்கலாம் ஜராமரணி சர்வே தர்மாஸ்வாவ ஜமி சன்மீமனராம மணிஷையா இந்த படைப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணமே மாபெரும் தவறு இதுதான் முக்கியமான கருத்து இந்த சிருஷ்டி என்னால் அனுபவிக்கப்படுகிறது இந்த படை இந்த உடம்பு என்னால் அனுபவிக்கப்படுகிறது இந்த உடம்பால் காணப்படுகின்ற அறியப்படுகின்ற தெரி கொள்ளப்படுகின்ற பொருள்கள் அனுபவமாக இருக்கிறது இதில் ஒரு கேள்வியும் பிறக்கிறது எப்படி வந்தது எப்படி இருக்கிறது எதோவா இமானி பூத்தானி ஜாஜந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத்யந்தியபிசம்விசந்தி ததுமையாசித்தவியம் என்னால் அது தெரிந்துகொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு இது வரணும் வந்தாத்தான் இது போகும் சில பேருக்கு இது வர்றதே இல்லை நூலகத்தில் இந்த ஆராய்ச்சியே பண்ணாம நிறைய பேர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவன் வந்து சம்சாரத்தில் சர்வசாதாரமா உழந்துட்டு இருக்கான் ஆனால் சில பேருக்கு இந்த கேள்வி வருகிறது ஆனால் அந்த கேள்விக்கு விடையை பார்த்தா ஏகப்பட்ட ஒருத்தர் ஒரு ஒருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறார் ஆனால் அவர் சொல்றார் வாஸ்தவமாக கிடையவே கிடையாது எல்லாம் தப்பாக புரிஞ்சுன் இருக்கும் அதுதான் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஆங்கிலத்தில் அப்படி பண்ணலை இதை நல்லா மிஸ்டேக் பண்ணின்ட்டோம் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கும் உலகத்தை அதுதான் சர்வே தர்மா ஜமரணிர்முக்தா இதான் பிரகிருதியை சொல்ற ஜீவனுடைய என்ன ஜீவர்களுடைய சமம் சர்வந்தம் பரமேஸ்வரம் உத்ராமந்தம் வாபி எல்லாம் கீதையில் பதிமூணு பதினாலு ஞாவப்படுத்தி பார்த்துங் கோ புரியணும் அனைத்து ஜீவர்களும் உபாதி திருஷ்டின்னு சொல்றார் சர்வே அன அனைத்து ஜீவர்களும்னா என்ன அர்த்தம் இயல்பாகவே சுவாவம்னா என்ன அர்த்தம் ஒரு நாளும் மாறாது இங்கிலீஷில் இன்ட்ரன்ஸ் சொன்னோம் அந்த அர்த்தத்தில் நெருப்பு எப்பொழுதும் ஒரு நாளும் உஷ்ணத்தையோ உஷ்ணத்தை விட முடியாது நெருப்பு உஷ்ணத்தை விட்டுடுத்துன்னா அது நெருப்பே இல்லை அதே மாதிரி எல்லா ஜீவர்களும் சுவாவமாகவே ஜென்ம மரணம் இல்லாதவர்கள் ஜென்ம மரணம் போடலைங்க ஜரா மரண நிர்முக்தா ஜரான் என்ன அர்த்தம் முதுமை யாருக்கும் பிடிக்கல என்ன நம்ம சுதந்திரமே போயின் இருக்கு இல்லையா இளமையா ரொம்ப குழந்தையா இருக்கிற போது நமக்கு சுதந்திரம் இருந்துதா சுதந்திரம் ரொம்ப குழந்தையாக இருக்கிற போது நமக்கு சுதந்திரமையில் எல்லாத்துக்கும் அம்மாதான் சார்ந்துருக்கணும் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் அம்மாதான் சார்ந்துருக்கணும் மல்கழிச்சாலும் அம்மாவை தான் சார்ந்திருக்கணும் எல்லாத்துக்கும் சார்ந்தே இருந்தோம் குழந்தையாக இருக்கிற போது வளர்ந்ததுக்கு பிறகு ரெக்கம் முளைச்சாச்சு பறக்க வேண்டியது தான் நம்ம யாரையும் சாராமல் இருக்கிற ஒரு சக்தி நமக்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்குது வயசான காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா யாரையாவது சார்ந்து தான் இருக்க வேண்டிய தலை விதி அப்படி சொல்ல வேண்டியிருக்கும் யாரையாவது சார்ந்து இருக்குன்னு சாராமல் இருக்க முடியுமா வயசான காலத்தில் நமக்கு ஏதாவது தண்ணி எடுத்துன்னு வந்து ஒருத்தர் கொண்டு வரும் ஆள் வேண்டி இருக்கும் வழி இல்லை ஆகினால் நமக்கு பிடிக்குமா நம்ம சுதந்திரத்தை பறிக்கிற முதுமை நமக்கு பிடிக்குமா தான் கேள்வி நம்முடைய சுதந்திர பறிக்கின்றது பிடிக்குமா பிடிக்காது விடுபடுவது முதியவனும் அல்ல இளைஞனும் அல்ல குழந்தையும் அல்லாதே கௌமாரம் சொல்றோம் அப்புறம் உண்மையில் எனக்கு முதுமையே இல்லைங்கிறது தப்பிச்சா தான் முடியுமே தவிர உடம்பு என்னைக்கு யாரையாவது போறது இல்லை இந்த உடம்பு சார்ந்துட்டு போறது நம்ம என்ன பண்றோம் உடம்போட சேர்த்துக்கிறதுனால தான் நமக்கு அவஸ்தான் செத்து போயிடுவோமோ பயம் போயிட்டா என்ன பண்றது போயிட்டா ரொம்ப நல்லது உங்கள் தாத்தா போனார் ஏதோ வருது இப்போ இருக்கா தாத்தா திடும் வந்துட்டார்னு வச்சுக்கோங்க நான் எல்லோரும் போனேன் அங்கேனா சரியில்லை திரும்ப வந்துவிட்டேன்னு வந்துட்டார்னு வச்சு உங்களேன் திடீர்னு ஒரு நாள் காரமாதான் தாத்தா நிற்கிறார் என்னென்னா உங்களை தான் எரிச்சு எரிச்சு எல்லாம் பண்ணிட்டோமே எப்படி போய் வந்தீர் அப்படின்னா இல்லைங்க போனேன் யமதர்மராஜா தெரியாமல் நீங்கள் வந்துவிட்டேன் திரும்பவும் போகணும் பழைய சரீரத்தெல்லாம் கொடுத்தது சாம்பலெல்லாம் சேர்த்து ரொம்ப மாதிரி அனுப்பிச்சுட்டாருன்னா விட்டுருவோமா என்ன அது மாத்திரமில்லை நான் உனக்கு கொடுத்த சொத்துல கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் எத்தியாவது கஷ்டனை பண்ணி பாருங்க யாரும் இருக்கிறது இல்லை நமக்கு இந்த ஜீவன் நமக்கு என்ன நினைச்சிருக்கோம் நமக்கு முதுமை இருக்கிறது மரணம் இருக்கிறது என்று கருதுகிறோம் முதுமையும் மரணமும் நமக்கு துன்பத்தை கொடுக்க கூடியது ஆகவே அதுக்கு அதை வந்து ஜராமரணம்னு போட்டார் ஜராமரண மோக்ஷாய எதுக்கு எடுத்தாலும் கீதையில் இருக்கு மாமாத்தே தேது அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம் ஜராமரண மோக்ஷாய அப்படின்னு அங்கேயும் சொன்னார் ஜராமரண மோக்ஷாய என்ன அர்த்தம் சம்சார நிவத்தையே அப்படின்னு ஆத்தியந்த துக்க நிவத்தையே முழுக்க முழுக்க துக்கத்திலிருந்து விடுபடுறதுக்காக என்ன சொல்றார் சர்வே தர்மா ஸ்வபாவத்த நிர்முக்தாக உண்மையில் நீ முதியவன் அல்ல உனக்கு சாவு கிடையாது உடம்புக்குத்தான் சாவு நீ உடம்பு இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லை என்ன பிரெயின் வாஷ் பண்ணிண்டே இருக்கேன் சொல்லுவாங்க இல்லையா பிரெயின் வாஷ் பண்ண ஆமா உன் பிரெயின் முழுக்க முழுக்க அழுக்கா இருக்கு அக்ஞானம் விபரீதம் சம்சயம்ங்கிற ஒரே அழுக்கா இருக்கு வாஷ் பண்ணா என்ன குறைஞ்சா போயிடும் வாஷ் பண்றேனே நல்லா பண்றேன் நீ ஒத்துக்கின்ற ஒத்துழைப்பு கொடுத்தா இன்னும் நல்லா வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது நான் சொல்ல பிரெயின் வாஷ்னு சொல்லலாம் ஹிப்னட்டை ஹிப்னட்டை சொல்லலாம் என்ன வேணா வார்த்தையை கூப்பிட்டுங்க உண்மையைத்தான் சாஸ்திரம் சொல்லுகிறது உண்மையில் நமக்கு இதெல்லாம் இன்னும் வரக்கூடிய வாக்கியங்களெல்லாம் படித்தா உங்களுக்கு இது ஸ்ட்ராங் ஆகிண்டே இருக்கும் நம்ம ஒரு ஒரு வாக்கியம் ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் பார்க்குற போது நமக்கு ஏதோ இது இதில் இந்த இடம் புரியலையேன்னு தோணும் அப்புறம் அதை பார்த்தோன்னா இன்னும் அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்புறம் வந்து இது புரிஞ்செடுத்து இது புரிஞ்சுடுது இன்னும் இதெல்லாம் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு தோணும் அப்புறம் கடைசியில் எல்லாத்தையும் கூட்டி திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா விஷம் கிடைக்கணும் உங்களுக்கு விளங்கணும் விளங்கி எடுத்துனா நல்லதுதான் ஆகையினால என்ன பண்ணுகிறார்கள் உண்மையிலேயே கிடையாது சர்வே தர்மாக ஜராமரண நிர்முக்தாக உண்மையில் இயல்பாகவே சுவாவமாகவே எல்லா ஜீவர்களும் முதுமை மரணம் இது ரெண்டும் ஒன்னா சேர்த்து போட்டுங்கோ சம்சார ரகிதாக நித்திய நித்திய சம்சாரம் இல்லை சம்சாரத்திலிருந்து எப்பவுமே விடுபட்டவர்கள் ஒரு நாளும் சம்சாரம் இல்லை அக்ஞானத்தினால்தான் சம்சாரம் அக்ஞானையே வந்து கேட்கக்கூடாது அக்ஞான நிவர்த்திக்கு வழியே சொல்லி இருக்கும் அடுத்ததுனால அடுத்த வழி என்ன சொல்லுகிறாருன்னா இப்படிப்பட்ட ஜீவா இப்படிப்பட்ட ஜீவனே இப்ப இதெல்லாம் யாரை குறிக்கிறது இப்படிப்பட்ட என்ன ச ஆத்மா ச விஜ்னேயா ஆத்மனா ஆத்மானம் சம் அயமாத்மா பிரம்ம சர்வம் நினைக்கிறோம் நினைக்காம தன் மனிஷையா சவந்தே இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம தங்களுக்கு பிறப்பு உண்மை என்றும் தங்களுடைய வளர்ச்சி உண்மை என்றும் தங்களுடைய முதுமை உண்மை என்றும் தங்களுடைய சாவு உண்மை என்றும் தவறாக கருதி அவர்கள் சம்சாரத்தில் தங்களை தாங்களே நுழைத்து கொண்டு திண்டாடுகிறார்கள் அப்படிங்கிற உண்மையிலேயே ஜீவ ஆத்மாவுக்கு சம்சாரம் இல்லை அசம்சாரி ஆத்மாவ சம்சாரியான ஆத்மாவாக பண்ணி கொண்டு மோக்மே எப்பொழுதுமே மோட்சத்தில் விரும்புறது எப்படி இருக்கு ஆகாசத்திலேயே இருந்து கொண்டு ஆகாசத்தை அடையணும் நினைச்சா என்ன சொல்றது நான் என்னைக்கா ஒரு நாள் போய் ஆகாசத்தை அடைஞ்சுடுவேன் நீ இருக்கிறதே ஆகாசத்துல தான் இப்ப இருக்க இருக்கிறதே ஆகாசத்துல தான் இருக்கேன் ஸ்பேஸில் தான் இருக்கேன் நான் என்னைக்கு ஸ்பேஸுக்கு போவேன்னா அந்த ஸ்பேஸில் அது என்ன விண்வெளி விண்வெளி கூடமா அந்த ஸ்பேஸில் இந்த ஸ்பேஸில் தான் இருக்கேன் இது இல்லைன்னா உன் தலைக்குள்ள ஸ்பேஸ் தான் அதனால் இது வந்து எதுலேயே ஆகாசத்துலேயே எப்படி நாம் இருக்கோமோ அது மாதிரி எப்போ முக்தனாகவே தான் இருக்கிறோம் ஜரா மரணம் இச்சந்தகா அவர்கள் இந்த விரும்புகிறார்கள் சொல்றார் இச்சந்தாம் சர்ப்பம் இவ கயிற்றில் பாம்பை போல ஆத்மனி கல்பயந்தில் இந்த மரணத்தையும் கற்பித்துக் கொள்ளுகிறார்கள் என்ர்த்தம் தங்களுடைய இயல்பிலிருந்து நழுவுகிறார்கள் மாறாத இயல்பிலிருந்து மாறுகின்ற இயல்போடு தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் அந்யோன்யின் நைசிகோயம் என்று சொல்லுகிறது உடம்போட தர்மங்களை எல்லாம் ஆத்மாவில் ஏத்தி ஆத்மாவோட தர்மங்களை உடம்புல ஏத்தி இப்படி ஒன்னை ஒண்ணு அன்யோன்ய அத்தியாச அதனால சொல்ற சலந்தி நழுவுகிறார்கள் நழுவுகிறார்கள் அர்த்தம் மனிஷான்னா மனிஷா மமா பஞ்சக மனிஷா பஞ்சகம் ஞாபகம் அந்த இடத்துல மனிஷான்னு சொன்னா திருட ஜானம் அர்த்தம் மனிஷா என்னுடைய உறுதியான எண்ணம் அர்த்தம் இங்க என்ன அர்த்தம் தெரியுமோ மனிஷையான தன் மனிஷையான ஜென்ம மரண சிந்தையா இனி வருங்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு கடந்த காலத்தை நினைத்து ஒரு துக்கம் வருங்காலத்தை நினைத்து மற்றொரு துக்கம் நிகழ்காலத்துல அதுதான் இருந்துருக்கே அதுலயும் கொஞ்சம் சுகம் துக்கமா இருக்கு கவலை அதாவது என்ன லாங் டிஸ்டன்ஸ் ஒரின் சொல்றான் இங்கிலீஷ்ல லாங் டிஸ்டன்ஸ் ஒரி அதாவது ஏற்கனவே கவலை அவ்வளவு நீட்டத்துக்கு வச்சுட்டு இருக்கா நாளைக்கு காலமுறை எழுந்தா பாப்போம்ப்பா அப்படின்னு சொல்ல விடாதோ இல்லை நாளைக்கு இல்லை நீ ரெண்டு வருஷம் போச்சுன்னா எப்படி இருப்போன்னு எனக்கு ஒரு இருக்கு அப்படின்னு சொன்ன வச்சுங்களேன் அந்த பயமே கூடாது என்னதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் அதை இப்போ வரப்போறது அதை எதுக்கு இப்போயே பிடிச்சி இழுப்பானு தெரிய போகிறது எல்லாருக்கும் இப்போ என்ன இப்போ இப்போ என்ன ராசி இப்போ வந்து சிம்ம ராசியில் சனி இருக்குது வச்சுக்கோ இப்போ சிம்ம ராசியில் சனி இருக்கு இப்போ வந்து சிம்ம ராசியில் சனி இருக்கிறதுனால இப்போ வந்து என்னாச்சுன்னா கன்னியா ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சுடுச்சு சிம்ம ராசிக்காரனுக்கு வேண்டாம் அனுபவச்சு கடகராசிக்காரனுக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் சனி இருக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லு ஜோசியம் கடகராசிக்காரனுக்கு நீங்கள் எந்தெந்த ராசி இருந்ததுன்னா உங்களுக்கு மாட்டின்னீங்க கடகராசிக்காரனுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் சனி இருக்கு சிம்ம ராசிக்காரனுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் சனி இருக்கு கன்னியாராசிக்காரனுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு வச்சு இனிமேல் இந்த கன்னிக்கு அப்புறம் என்ன ராசி தெரியுமோ உங்களுக்கு மேஷம் ரிஷபம் தெரியாதா தமிழ் வாழ்க ஆகையினால இதெல்லாம் வந்து ராசியே நிறைய அந்த காலத்தில் சொல்லி கொடுப்பாங்க வைகாசி ரிஷபம் ஆணி மிதுனம் ஆடி கடக்கம் சிம்மம் ஆவணி சிம்மம் புரட்டாசி கண்ணி ஐப்பசி துலாம் எங்களுக்குலாம் அப்படி சொல்லி கொடுத்தாங்க உட்காந்து வச்சு இந்த பசங்களுக்கு கூட சொல்லி தரணும் அவனுக்கு தெரியாது புரட்டாசி கண்ணி ஐப்பசி துலாம் கார்த்திகை விரச்சிகம் அப்புறம் வந்து மார்கழி தனுசு தை மகரம் மாசி கும்பம் பங்குனி மீனம் அப்படி சொல்லணும் எதுக்கு சொல்றேன் இப்ப வந்து இந்த கண்ணி துளாராசி இருக்குன்னு வச்சுக்கோங்க துலா ராசி காரணத்து இன்னும் வருஷம் கழிச்சு ஏழரை பிரபஞ்சமே இல்லங்குற போது சனியாவது கேதுவாவது பாடமே இப்படி போயிட்டு இருக்கு பிரபஞ்சமே இல்லங்கிற அர்த்தத்துல போயிட்டு இருக்கோம் நம்ம ஆக தன் மனிஷையா சிவந்தே இதுதான் உபரிஷத் காரிகையோட மகிமை இனி நாம மறுபடியும் வாதத்துக்குள்ள நுழைறோம் இப்போ இத்தனை நேரம் பேசினது என்னது ஆறாவது ஸ்லோகத்தில் இருந்து பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் சித்தாந்தம் வேதாந்த சித்தாந்த வேதாந்தத்தின் மைய கருத்து கூறப்பட்டது முக்கிய கருத்து உபதேசிக்கப்பட்டது நினைவூட்டப்பட்டது நினைக்கப்பட்டது இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறார்னா சாங்கிய மத கண்டனம் பண்ண போகிறார் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று ஸ்லோகங்கள்லேயும் சாங்கிய மத சாங் சாங்கிய மத கண்டனம் பண்ணப்படுகிறது சத்காரியவாத நிராகரணம் பண்ண போகிறது எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம் சத்காரியவாத நிராகரணம் பண்ண போகிறது அசத்காரியவாதத்தை அவர் மதிக்கவே இல்லை இவங்களுக்கு எல்லாம் பதிலே சொல்லக்கூடாது பதில் சொன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது ஆயிடும் அசத்காரியவாதங்கிறது என்னது இல்லாதது இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த வார்த்தை சரியா இருக்கா இல்லாதது இருக்கிறது இல்லாத பானை தோன்றுகிறது இப்ப வந்து காரியம் காரியம் இருந்ததா இல்லையா இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னால தெரியறது காரியம் கண்ணுக்கு முன்னால தெரிகிற காரியத்தை வச்சு காரணத்தை ஊகம் பண்றது தர்க்கல கண்ணுக்கு தெரிந்த காரண காரியத்தை வைத்து கண்ணுக்கு தெரியாத காரணத்தை ஊகம் பண்ணுகிறோம் அந்த ஊகம் பண்ணுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல அனுபவங்கள் இருக்கின்றன மரத்தை பார்க்கிற போது இது விதையிலிருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு ஊகம் பண்றோம் இப்படி ஊகம் பண்றதுனால காரணம் இல்லாமல் தோன்றியிருக்கணும் நினைக்கிறோம் இந்த உதாரணம் எல்லாம் சரி இந்த உலகம் யாரிடமிருந்து தோன்றியது எல்லாம் இத்தனையும் சேர்ந்த உலகம் இத்தனையும் சேர்ந்த உலகம் யாரிடமிருந்து தோன்றியது எதனிடமிருந்து தோன்றியது அப்படிங்கிற கேள்வி நம்முடைய அனுபவம் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்பதை இடைவிடாது நிரூபித்துக் கொண்டிருக்கிறது காரணமின்றி காரியம் இல்லை காரணமின்றி காரியம் இல்லை இதெல்லாம் இருக்கிற தத்தத் காரணம் தத்தத் காரியம் இது மகா காரணம் கின் மகா காரியம் இந்த பிரபஞ்சம் என்னது மகா காரியம் இந்த மகா காரியமான இந்த பிரபஞ்சத்துக்கு மகா காரணம் என்ன அப்படின்னா சொல்ற அசத்காரியவாதி என்ன சொல்றாருன்னா இந்த மகா காரியம் திடீர்னு வந்துடும் அப்புறம் திடீர்னு போயிடும் திடீர்னு வந்துது திடீர்னு போயிடுது இந்த மகா காரியத்துக்கு மகா காரணம் கிடையாது அசத்திலிருந்து இந்த சத்து வந்ததுன்னா இதா புரியறதா இதுக்கு ஒன்றும் கௌடபாதாச்சாரியர் இதுக்கு டயத்தையே நம்ம தான் கொஞ்சம் இழுத்து பேசுறோமே தவிர அவர் இதுக்கெல்லாம் நேரத்தையே ஒதுக்குறதே இல்லை ஏற்கனவே நூறு ஸ்லோகம் இதுல வேற இது வேற இழுன்னு இழுத்தா என்ன ஆகுது அப்படி சொல்லி சொல்லலை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் அதாவது அசத்காரியவாதத்தை நிராகரணம் பண்றது எப்படி அசத்காரியவாதத்தை நிராகரணம் செய்வது எப்படி சத்காரியவாதத்தை நம்ம அப்புறம் வச்சுக்க போகிறோம் இவர் அசத்காரியவாதத்தை நிராகரணம் பண்ணவே இல்லை ஏன்னா யாருமே ஒத்துக்க முடியாது இல்லாதது இருக்கிறதுன்னு சொன்னால் என்ன அந்த வார்த்தையில் எவ்வளோ பெரிய குறைபாடு அதுக்கு நான் மூணு நாலு காரணம் சொல்கிறேன் பார்ப்போம் மூணு நாலு மூணு நாளோ சொல்கிறேன் யோசிச்சு பாருங்க ஒரு காரணம் என்னன்னா ஸ்ருதி பிரமாணம் இல்லை ஸ்ருதி பிரமாணம் இல்லை அப்ப அசத்வாயுதம் அக்ராசித்துற ஸ்ருதி பிரமாணம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு எல்லாம் நிறைய வேதம் எல்லாம் தெரிஞ்சா நுழையது தெரியாது உங்களுக்கு ஸ்ருதி பிரமாணம் இல்லைன்னு சொன்னா ஸ்ருதி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா தானே தெரிஞ்சா தானே நான் சொல்றது சரியா தப்பான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஸ்ருதி நிறைய இருக்கு வேதத்துல நிறைய வாக்கியம் இருக்கு அசத்காரியவாதத்துக்கும் ஆதாரமான ஸ்ருதி இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சத்காரியவாதத்துக்கும் ஆதாரமான ஸ்ருதி இருக்கு அசத்காரியவாதத்துக்கு ஆதாரமான ஸ்ருதியே எப்படி எடுத்துக்கிறது அப்ப சத்காரியவாதத்துக்கு ஆதாரமான ஸ்ருதிக்குமா அசத்தாரியவாதத்தை உபதேசம் பண்ற ஸ்ருதிக்கு பிராமான்யமானு கேட்டா ஒரு பொதுவான நியாயம் இருக்கு ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்தா ஸ்மிருதிக்குத்தான் பலம் ஸ்ருதிக்குத்தான் பலம் ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்தா ஸ்ருதிக்குத்தான் பலம் ஒரு ஸ்ருதிக்கும் இன்னொரு ஸ்ருதிக்கும் விரோதம் வந்தா நியாயத்தோடு இருக்கிற ஸ்ருதிக்குத்தான் பலம் ஜாஸ்தி நியாயோபிரம்மித ஸ்ருதி அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் இருந்தா ஸ்ருதி தான் பலீயசி ஸ்ருதிக்கும் ஸ்ருதிக்கும் விரோதம் நியாயபூர்வகமான ஸ்ருதி தான் பலம் ஆகவே அந்த ஸ்ருதியிலேயும் பிரமாணம் எதை எடுத்துப்போம்னா நியாயத்தோட உழுக்கிற ஸ்ருதியை தான் எடுத்து பார்த்து அதுக்காக ஸ்ருதியை மட்டும் வைக்க மாட்டோம் ஸ்ருதிக்கும் அதுக்கு அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுப்போம் அசத்துன்னு சொன்னா அவ்யத்தம்னு அர்த்தம் சொல்லுவோம் இதை இடத்தை பொறுத்து மாறும் இப்போ இந்த ஸ்லோகத்தை இப்போ நம்ம வரப்போகிற ஸ்லோகத்தை பதினோரா ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு முன்னால் இந்த அசத்காரியவாத நிராகரணத்தை பற்றி நான் கொஞ்சம் சுருக்கமாக அவர் பண்ணலை முதல்ல ஸ்ருதி பிரமாணம் இல்லைன்னு சொல்லுவோம் ஸ்ருதியில் அவர் இந்த மாதிரி பிரமாணம் இருந்தால் அதுக்கு இந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லுவோம் நீ சொல்கிற அர்த்தம் அந்த ஸ்ருதிக்கு இல்லைன்னு சொல்லுவோம் அதையும் நிரூபிச்சுடலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை நம்ம அனுபவத்தில் இருக்கிறது தான் பிறக்கிறதே தவிர இல்லாதது பிறக்கிறது யுக்திக்கு பார்த்தோம் மன ஒன்னு வேண்டாம் பாவ விக்காரவத்வாத் இது இன்னொரு ஹேத்து ஸ்ருதிப்பிரமாண அபாவாத் அசத்காரியவாதிப் பிரமாண அபாவாத் அசத்காரியவாதம் சாது இல்லை அடுத்தது என்னன்னு கேட்டா பாவ விக்காரவத்வாத் இந்த வந்து மாற்றங்கள் நிகழ்வதால் மாற்றங்கள் நிகழ்கிறது இப்பவே பாருங்க இளமை இறந்தது இல்லையா நடுவயது பிறந்தது நடுவயது இறந்தது முதுமை பிறந்தது ஆக இருக்கிற ஒன்று தான் மாற்றம் அடைகிறதே தவிர பிறப்பு என்பது ஒரு மாற்றமே தவிர பிறப்பு என்பது புதிதாக தோன்றியது அல்ல புதிதாக தோன்றியது அல்ல பிறப்பு என்பது புதியத புதியதாக தோன்றுகின்ற ஒன்று அல்ல ஒன்றின் மாற்றமே பிறப்பு ஒன்றின் மாற்றமே இறப்பு இறப்பும் பிறப்பும் மாற்றங்களே ஆகும் மாற்றங்களே ஆகும் கிரியேட் பண்ண முடியாது அப்புறம் வந்து என்னது எனர்ஜியும் கிரியேட் பண்ண முடியாது டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு சொல்லுகிறார்கள் மேட்டரையும் எனர்ஜியையும் பொருள் ஆற்றலா தமிழ் என்ன சொல்வது பொருளையும் ஆற்றலையும் படைக்க முடியாது அழிக்க முடியாது பொருளையும் படைக்க முடியாது அழிக்க முடியாது ஆற்றலையும் படைக்க முடியாது அழிக்க முடியாது அப்படி இருக்கிற போது இது வந்து மாறுறது இருக்கிறதாப்பா மாறின் இருக்கு ஆகையினால இல்லாதது பிறக்கிறதுங்கிற வார்த்தை சரியில்லை இருக்கிறது பிறக்கிறதுன்னு சொல்லு பிறக்கிறதுங்கிறது ஒரு மாற்றம் நாங்கள் ஒத்துக்கிறோம் அது சத்காரியவாதம் இல்லாதது பிறக்கிறதுன்னு நீ சொல்றது ஒத்துக்க முடியாது அதுக்கு ரெண்டு காரணம் பார்த்துட்டோம் மூணாவது காரணம் என்னன்னா இல்லாதது பிறக்கிறதுங்கிறது அன்னைக்கு சொன்னதுதான் கொஞ்சம் விளக்கமாக சொல்றேன் பிழை இருக்கிறது இலக்கணப்பிழை இருக்கிறது சொல்லு இந்த வாக்கியத்தில் இலக்கணப்பிழை இருக்கிறது ஒரு செயல் ஒரு வினைச்சொல்லுக்கு கர்த்தா இருக்கணும் எழுவாய் இருக்கணும் ஒரு வினைச்சொல் எழுவாயோடு கூடியது எழுவாய்ங்கிறது சப்ஜெக்ட் இங்கிலீஷில் சொன்னால் சப்ஜெக்ட் ஜனிக்ரியாக கர்த்தா அசத் நபதி ஜெனிக்ரியாய கர்த்தா ந அச்பவதி இது ஒரு கேத்து அதாவது பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு வினை சொல்லா இல்லையா பிறத்தல் என்பது வந்து அது ஒரு பிறத்தல்ங்கிறது ஒரு பெயர் இருந்தாலும் பிறக்கிறது அப்படிங்கிறது என்ன சொல் வினை சொல் எது பிறக்கிறதுனா இல்லாதது பிறக்கிறதுனா என்னையாது இல்லாதது பிறக்கிறதுன்னு எப்படி சொல்ல முடியும் இவ வந்து வருகிறான் சாப்பிடுகிறான் தூங்குகிறான் அப்படின்னா ஒருத்தர் இருக்கா இல்லையா ராமன் சாப்பிடு ராமன் வந்தான் ராமன் குளித்தான் ராமன் சாப்பிட்டான் ராமன் தூங்கினான் நான் ராமன் கம்ப்யூட்டரில் ஈமெயில் செக் பண்ணினான் இன்னும் போடுறோம் வச்சு ராமன் ராமன் சொல்றான் அந்த கர்த்தா இல்லாம செயல் மொட்டையா வந்தான் அப்படின்னா யாரு வந்தான் கேள்வி ஒரு வருமா இல்லையா வந்தான் யாரு வந்தான் சாப்பிட்டான் சாப்பிட்டான் அது மாதிரி பிறந்தது அப்படின்னா எது பிறந்தது இல்லாதது பிறந்தது இல்லாதது பிறந்தது ஜனிக்ரியாக கர்த்தா அசத்து நபதி பிறத்தல் என்கின்ற செயலுக்கு கர்த்தாவானவன் இல்லாமல் இருக்க முடியாது யார் பிறந்தா நாம் முன்னாடி நான் இருந்தேனா இல்லையா நான் பிறப்பதற்கு முன்பு நான் இருந்தேனா இல்லையா மரம் தோன்றுவதற்கு முன்பு மரம் இருந்ததா இல்லையா இதுக்குதான் நிறைய பதில் சொல்ல போறோம் இருக்கிறது சத்காரியவாதத்தை வச்சுக்கிட்டு முதல்ல அசத்காரியவாதத்தை தூக்கி போட்டுவிடணும் அப்புறம் சத்காரியவாதத்திலேயே இருக்கிற தோஷங்களை எல்லாம் சொல்லி சத்காரியவாதத்தை நீக்கிடுறோம் நமக்கும் சத்காரியவாதத்துக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்குது சொல்ல நம்ம பெரும்பாலும் சத்காரியவாதத்தை தான் பேசுகிறோம் நமக்கு சத்காரியவாதம் பேசி பேசி அந்த சம்ஸ்காரம் நம்மகிட்டேயே நிறைய இருக்குது யாருக்கு வேதாந்திகளுக்கு அத்வைத வேதாந்திகளுக்கே சத்காரியவாதம் பேசி பேசி அந்த சம்ஸ்காரம் பலமாக இருக்குது ஆனா அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டெப்பு தானே தவிர அது அல்டிமேட் இல்லை அது உண்மை முழுமையானது அல்ல என்று இந்த மாண்டூக்கிய உபநிஷத்துல தான் நம்ம பார்க்கிறோம் மத்த முன் முண்டக்கோ உபனிஷத்துலயோ கட்டோபனிஷத்துலயோ மத்த உபனிஷத்துக்கள்லயோ நாம சத்காரியவாதத்தோட அடிப்படையிலே தான் நிறைய பேசிருக்கோம் இந்த உபனிஷத்துல மாத்திரம் இந்த முக்கியமா இந்த காரிகைகள்ல இந்த உபனிஷத்து அப்படிதான் இருக்கு இந்த காரிகைகள்ல தான் நம்ம அதை பார்க்கிறோம் சாரியவாதத்தையும் நீக்க போறோம் எப்படி நீக்க போறோங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நாமளே சத்காரியத்தை பேசினவர்கள் தான் நிறைய ஆனா நாமே இந்த சத்காரியத்தை நிராகரணம் பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது அது வியப்புக்குரிய விஷயமா இருக்க போகிறது எப்படி நம்மளே இது பண்றோம் பார்வோம் இலக்கணப்பிழைன்னு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கோம் இலக்கணப்பிழைய சொன்ன அப்புறம் என்னன்னா முரண்பாடு இல்லாதது இருக்கிறது வார்த்தையே முரண்பாடுடைய வார்த்தை வியாகாத்தோஷம்னு பேர் இல்லேன்னு இந்த இருக்கிறது என்னாச்சுன்னா பிரத்வம்ச அபாவகா அந்யோன்னா அத்திய அபாவகா அபாவகா சதுர்விதா தர்க்கசாஸ்திரம் ஒரே அந்யாயம் இல்லேங்கிறது நாலு விதம் எப்படி பாருங்க இல்லங்கிறது நாலு விதம் குறைக்கிறதுக்கு முன்னாலே இல்லை பிறகு இல்ல ஒன்னு உதாரணம் கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் நசுச்சுன்னா தட்டி கட்டி போட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு இருக்க போறது இல்லை டம்ளர் புத்தகம் டம்ப்ளர் இல்ல முயல் கொம்பு ஆகாய தாமரை இவைகள் புறதில்ல இதெல்லாம் வந்து நான் சதோ வித்தியதே பாவோ நபாவோ வித்தியதே சதகால இருக்கு விளக்கமெல்லாம் இருக்கு அப்ப இல்லைங்கிறத வந்து அவங்க சொல்றதை நாம் எப்படி நிராகரணம் பண்ணுறோம் நான் சொல்லி புரிய சொல்லிவிட்டேன் ஸ்ருதி பிரமாணம் இல்லை பாவ விகாரத்தை நம்ம அனுபவிக்கிறதுனால யுக்தி விரோதம் இருக்கிறது இலக்கணப்பிழை இருக்கிறது சொல்லே முரண்பாடுடையதாக இருக்கிறது இல்லாதது இருக்கிறது என்று சொன்னால் இல்லாதது இருக்கிறது என்று சொன்னால் இந்த வார்த்தை என்ன புரிகிறது இல்லாதது என்று ஒன்று இருக்கிறது இல்லாதது இருக்கிறது அப்படி சொன்ன வார்த்தையே ஒன்றும் அறிவே உண்டாகாதுப்பா இருக்கிறது வருதுன்னு சொல்லுங்க அதில் ஒரு நியாயம் இருக்கு இப்போ மரம் வந்து வெத ரூபத்தில் காரணத்துல இருந்ததுன்னு சொல்லுங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா இல்லவே இல்லை மரம் முதல்ல விதைக்குள்ள இல்லவே இல்லை அப்புறம் வந்ததுன்னு சொன்னா ஒத்துக்க முடியாது முடிஞ்சு போயிடுதுன்னு நினைஞ்சாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு என்ன சுவாமி இப்படிதான் போயின்னு இருக்குமா என்ன இப்படிதான் போயின்னு இருக்கும் வேணும்னா ஜபம் பண்ணுங்க விளையாட்டு இல்லாட்டி டெக்ஸ்ட்டை மாற்றிக்க வேண்டியதான் இதாக இருக்கும் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படி தெரியாது ஆனால் இதெல்லாம் ஞான சும்மா ஒன்றும் இல்லை நம்ம நினச்சிட்டு போகும் இதனால இன்னும் ஞானபலம் வரப்போகிறது நம்ம நினச்சிப்போம் ஆனால் இது படித்து முடிச்சாதான் தெரியும் ஞானபலம் எப்படி கிடைக்கிறதுன்னு தெரியும் நமக்கு எவ்வளவு தெளிவு ஏற்படுகிறதுன்னு தெரியும் பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் இப்போது அது பிறகு பாபம் அஜம் பிள்ளம் நித்தியம் கதம் காரணம் எஸ் வை காரியம் जायमानं ஜம் கஜம் பித்தியம் கே பார்ப்போம் நான் சிலதெல்லாம் சொன்னால் தான் இது புரியும் இதெல்லாம் வந்து கௌடபாதாச்சாரியார் அவர் காலத்து பாஷையில் எழுதியிருக்கார் அந்த காலத்து பாஷையில் அவர் சொல்கிறார் இதெல்லாம் அண்மையம் பண்ணுறதே ரொம்ப கடினம் அதில் இதனுடைய நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நாளைக்கு தொடர்ந்து இதனுடைய கருத்துக்கள் வரத்தான் போகிறது இப்போ நம்ம பார்ப்போம் சாங்கிய அவர்கள் இந்த சாரியவாதத்தை எப்படி பேசுகிறார்கள் அப்படின்னு பார்ப்போம் இதெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் காரியத்துக்கு காரணம் இருக்குங்கிறது நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் விதையிலிருந்து தான் மரம் வருகிறது பெற்றோர்களிடமிருந்து தான் குழந்தை தோன்றுகிறது பால் தான் தயிராக பரிணமிக்கிறது ஆக காரியம் காரணத்தில் இருந்து தான் வந்திருக்கிறது காரியக்கு காரணம் ஒரு நிலை இருக்கு அப்படி சொல்லுகிறார் இதெல்லாம் உதாரணம் சரி சிருஷ்டின்னு வரும்பொழுது அவர்கள் மூல காரணம் அப்பவே மூல காரணம் மகா காரணம்னு ஒன்று சொல்ல வேண்டி இருக்கு அவர்கள் இந்த காரிய காரணத்தை பத்தி சொல்லும் பொழுது சரி இந்த காரியம் என்ன ரூபத்தில் இருந்ததுன்னா அது வந்து காரண ரூபத்தில் இருந்தது அது அவர் அவஸ்தவ ரெண்டு அவஸ்தோணும் என்ன ஒடுங்கி இருக்கும் நிலை தோன்றிய நிலை தோன்றா நிலை தோன்றிய நிலை ஒடுங்கிய நிலை பிறந்துள்ள நிலை மறைந்துள்ள நிலை வெளிப்பட்டுள்ள நிலை ஆக ஒன்றொன்று எப்படி இருக்குன்னா காரணத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காரணத்துக்குள்ள இல்லாம காரியம் வராது காரணமின்றி காரியம் இல்லை சொல்லிவிட்டாங்க சரி இந்த விஷயம் புரியறது இந்த திருஷ்டாந்தம் புரியுது இந்த ஜகத் சிருஷ்டிவாதத்துக்கு வரும்போது என்னென்னா சரிப்பா மரம் விதைக்குள்ளே இருந்ததுங்கிறது புரியுறது பா தயிர் பாலுக்குள்ளே இருந்ததுங்கிறது புரிகிறது நெய் பாலுக்குள்ளே இருந்தது தெரியறது எல்லாம் தெரியறது இந்த உலகம் எதுக்குள்ள இருந்தது உலகம் எதற்குள்ளே இருந்தது அப்படின்னு கேட்டால் அவர்கள் அதுக்கு ஒரு க வார்த்தை சொல்லுகிறார்கள் பிரகிருத்திஹி ஏன் வச்சுக்கோ இந்த பிரகிருதி வேறு அந்த பிரகிருதி வேறு பிரகிருத்திஹின்னு அவர்கள் ஒரு சொல்லை சொல்லுகிறார்கள் இந்த பிரகிருத்தியில இருந்து தான் நம்மளும் சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிரகிதி இந்த படைப்பு என்னது பிரகிருதி காரணாவஸ்தை பிரகிருதி காரியாவஸ்தா விகிருதி இது விகிருதி அவஸ்தா அது பிரகிரு அவஸ்தாத்தி பிரகிரு பிரகிரு அவங்க ரொம்ப பிரசித்தமான ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள் பிரதானம் அவர்களே சொல்றது இந்த மூல பிரகிரு மூல பிரகிரு கிருஷ்ணர்தி யூஸ் பண்ற கீதையில பராப் பிரகிரு அபரா சொல்ற அதெல்லாம் நாம் பராப்பிரகிருதிக்கு அர்த்தம் வேற நம்ம வச்சுருக்கிறது எல்லாம் பார்க்கலாம் நாளைய வகுப்புல இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோங்கிறத நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இது ரொம்ப கடினமாக தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த டெக்ஸ்ட்டு ஆனால் போக போக போக பல அற்புதமான கருத்துக்கள் சொல்லி சொல்லி புரிய வச்சுக்கிட்டு போறார் கவுடபாதாச்சாரியார் பார்க்கலாம் ஓம் मुक्तं तथा ओंकारे तन्नमाम्यहं ஜா்யோன்முக் ஜா் ஆதிமயம் தாரைக்குவே தன்னமாராத் வோமவாஹா திணாமூரே நம ஐயேயே அனந்தஜன்மாண்ட மெய்யிக்கிழிவந்தே பூத்திரி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 जगन्माता भुवनेश्वरी ஜகன்மாரிவிக்கீ சமீக்கீ